தலைப்பு இருபத்தி இரண்டு மகனை கொள்ள மந்திரியை ஏவல் அது கேட்டு மற்றொரு மந்திரியானவர் அரசனை தொழுது மகாராஜனே சுருதியில் எல்லா உயிர்களையும் உயர்வு தாழ்வு நோக்காது சமனாக நோக்க வேண்டுமென்று உத்திரபாகத்தில் விதித்திருக்கின்றது அந்தனர் ஒழுக்கத்துக்கு அன்றி அரசர் ஒழுக்கத்துக்கு பொருந்தாதே அது பொருந்துமானால் பிராமணர் முதலான குலாசாரமும் பிரமசாரி முதலான ஆசரமாசாரமும் பெரியோர் சிறியோர் நல்லவர் தீயவர் என்கின்ற கிரமப்பாடுகளும் வேறுபட்டு உலக நிலை தவறி அரசாட்சி வழங்கிவிடுமே இது ஒழுக்கத்தை கடக்கின்ற குற்றமென்று சொல்வதற்கு இடங்கொடுக்குமே அதலால் பூர்வபாகத்தில் விதித்த விதிப்படியே அறநூல்களில் குறித்த நியாயங்களை கொண்டு தீர்ப்பிடுவதே நெறியாகும் என்று சொன்னார் அது கேட்டு மனுச்சோடர் நகைத்து அமைச்சரே நீர் வழிக்கு துணையாக வருவான் போல் வந்து நடுக்காட்டில் பயங்காட்டி பணம் பறிக்கின்றவன் போல பயங்காட்டுகின்றீர் பரமேஸ்வரன் அவ்வ உயிரலிடத்திலும் வேறுபடாமல் விளங்குகின்றபடியால் எவ்வுயிர்களையும் பொதுவாக நோக்க வேண்டும் என்ற உத்திரபாகத்தின் விதியை நான் அனுசரித்து கொண்டது உயிர்கொலையாகிய பாவ நிவர்த்துக்கு மாத்திரமே அல்லது மற்றொன்றிற்குமல்ல இக்கருத்தை அறிந்து கொள்ளாமல் கருத்தறியாதவன் சொன்னதே கொள்வான் என்பது போல கொண்டு ஒழுக்கங்கடந்த குற்றம் வருமென்று கூறினீர் ஆனால் மற்றவையெல்லாம் நிற்க கொலை நிவர்த்துக்கு மாத்திரம் எவ்வுயிர்களையும் சமமாக கொள்ள வேண்டும் என்பது எவ்வகையால் என்பீரேல் உயிர்களெல்லாம் சிற்சக்தியின் உருவம் ஆகலானும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தனு கரணங்களை கொடுத்தலாலும் அவனது சிற்சக்தியாகிய உயிர்களை அவன் கொடுத்தருளிய உடம்பினின்றும் நீக்குதல் நினைக்கப்படாத அபராதம் ஆகலானும் எந்தெந்த உயிர்களும் இயல்பினால் அல்லாமல் இம்சையினால் உடம்பை விட்டு பிரியும்படி நேரிட்டால் அந்தந்த உயிர்களுக்கும் அவ்வளவு உடம்பை விட்டு போது உண்டாகும் வருத்தம் பெரிதாக இருக்கும் ஆகலானும் அன்றியும் கொலை செய்யும் இடத்து கரும்பையும் எல்லையும் ஆலையிலும் செக்கிலும் வைத்து ஆட்டும்போது நெருக்கிலகப்பட்டு அறைபட்டு நசுக்குண்டு சின்னாபின்னப்பட்ட அக்கரும்பிலும் எல்லிலுமிருந்து ரசமும் நெய்யும் எப்படி கலங்கி வருமோ அப்படியே உடல் நசுக்குண்டு அறைபட்டு சின்னமாக அதிலிருந்து நடுநடுங்கி அறிவு கெட்டு திகைப்படைந்து கலங்கி வருவது எவ்வுயிர்களுக்கும் பொது ஆகலானும் தமக்கு கொலை நேரிடுவதை அறிந்தபோது உடம்பு நடுங்கியும் பதைத்தும் வியர்த்தும் தளதடத்தும் தள்ளாடியும் கால் சோர்ந்தும் கண் கலங்கியும் இருளடைந்தும் காதுகள்ம்மென்றுடைப்பட்டும் நாசிி துவண்டும் வாய் நீருளர்ந்தும் குழறியும் வயிறு பகீரென்று திகிலடைந்தும் மனந்திகைத்து பறையடித்தார்போல் பத பதவென்று அடித்து துடித்து துக்கமும் சோர்வும் கொண்டு மயங்கவும் பாய்மரச்சுற்றில் அகப்பட்ட காக்கை போலவும் நீர் சுழியில் அகப்பட்ட வண்டு போலவும் சுழல்காற்றில் அகப்பட்ட துரும்பு போலவும் உயிர் சுழன்று சுழன்று அலையவும் உண்டாகின்ற பயங்கரம் எவ்வுயிர்களுக்கும் இயல்பு அகலானும் இறந்தவுடன் அவ்வுயிர்கள் இறப்பினால் பட்ட இம்சையும் அன்றி உடனே பிறப்பினாலும் வருத்தம் அடைந்து துக்கப்பட வேண்டும் அகலானும் நாம் வேண்டி ஓர் உயிரை பிறப்பிப்பதற்கு சுதந்திரம் இல்லாதபடியால் நாம் வேண்டி ஓர் உயிரை இரப்பிப்பதற்கும் சுதந்தரம் இல்லை இறப்பிப்பதற்கும் பிறப்பிப்பதற்கும் இறைவனே சுதந்திரம் உள்ளவன் என்று எண்ணாமல் ஆகாமியத்தால் கொலை செய்வதனால் மீளா நரகம் நேருமென்றும் அறிந்து கொள்வீர் ஆதலால் எவ்வுயிரிடத்தும் கொலை பாதகத்தை சமமாக கொள்ள வேண்டும் இந்த நியாயத்தின்படி என் புதல்வனை பழிக்கு பழியாக கொன்று விடுவதே முடிவு என்று சொன்னார்